அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை செய்யக்கூடிய செலவு அதிகரிக்காதபோது வரக்கூடிய வருமானம் குறைவாக இருந்தாலும் கெடுதலில்லை என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் ஆகாறு அளவிட்டீது ஆயினும் போகாறு அகலாக்கடை இருக்குமானால் கேடு இல்லை வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல மேலும் வருவாயை விட செலவினம் குறைவாக இருப்பது நல்லது அது தவிர செலவழித்தே ஆக வேண்டிய காலத்தில் கூட வரவும் செலவும் சமமாயிருந்தாலும் ஒப்ப இருந்தாலும் கேடில்லை திரிகடுகம் என்கின்ற தமிழ் நூல் இவ்வாறு சொல்லுகிறது வருவாயுள் கால் வழங்கி வாழ்தல் செருவாய்ப்பெய்தவை நாடா சிறப்புடைமை எய்த பல நாடி நல்லவை கற்றலும் மூன்றும் நலமாற்றி நல்லவர் கோள் தனக்கு வரும் வருமானத்துக்கு ஏற்றபடி ஈகை அதாவது தானம் செய்வதும் போரில் வெற்றி அடைவதும் நல்லவைகளை படிப்பதும் நல்லவர்களுடைய கொள்கைகளாகும் என்பது இந்த பாடலின் பொருள் இனி பதவரை பார்க்கலாம் போகு ஆறு பொருள் போகும் வழி அளவு அதாவது செலவு அகலாக்கடை அதிகமாக இல்லாமல் ஆனால் அதாவது விரிந்து போகாமல் இருக்குமேயானால் ஆகு ஆறு அளவு பொருள் வரும் வழி அளவு அதாவது வரவு இட்டிது ஆயினும் சிறிதாக இருந்தபோதிலும் கேடு அதனால் யாதொரு கெடுதலும் இல்லை இல்லை பொருள் போகும் வழி அளவு செலவு விரியாமல் இருக்குமேயானால் பொருள் வரும் வழி அளவு அதாவது வரவு சிறிதாக இருந்த போதிலும் அதனால் யாதொரு கெடுதலும் இல்லை வரவுக்கு ஏற்றபடி செலவு செய்ய வேண்டும் செலவு செய்ய வேண்டும் என்றால் தகுந்த வரவை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த குரட்பாவிலே நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆகாறு அளவிட்டி ஆயினும் கேடில்லை ஓகாறு அகலாக்கடை